ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நேத்திரசம்பந்தமான வியாதியை போக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரத்தை வியாசாச்சாரியார் அனுகிரகம் பண்ணுறார் மகாபாரதத்தில் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்வதற்கு முன்னர் ஒரு சரித்திரத்தை நமக்கு காண்பிச்சிருக்கார் அப்படி தௌமியர் உபமன்யு என்கிற மாணவனை மிகவும் கட்டுப்படுத்தி ஆகாரங்களில் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கு எப்பொழுதும் சாப்பிட்டுண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தோஷம் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுண்டே இருக்கக்கூடாது தஸ்மாக மனுஷே உபகிரியதே அப்படின்னு வேதம் காண்பிக்கிறது ரெண்டு வேலை தான் சாப்பிடணும் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படி சாப்பிட்டுண்டே இருந்தால் உடம்பு பெருக்குங்கிற ஒரு தோஷம் புத்தி சக்தி குறையும் ஆகையினாலே எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு இந்த உபமன்யோ என்கிறவனுக்கு அந்த ஒரு குறைபாடு இருக்குது ரொம்பவும் கண்டிக்கிறார் தௌமியர் அவன் பெருத்திருக்கிறத பார்த்து தௌமியர் சொல்கிறார் வத்சா உபமன்யோ சர்வமசேஷ் அசேஷதா தே பைக்ஷம் கிருண்ணாமி கேனேதானீம் விற்பிங் கல்பயசீதி எதையும் என்னிடத்தில் கேட்காமல் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இருந்தும் நீ வேறு எதோ சாப்பிட்டுருக்கேன்னு தெரியுறது என்ன பண்ணுறேன்னு கேட்ட சஜேவமுக்த உபாத்யாயம் பிரத்யுபாச்சா அந்த உபமன்யு சொன்னால் பகவதே நிவேத்திய பூர்வம் அப்பம் சராமி தேன கல்பயாமி இதே தம் உபாத்யாய பிரத்யுபாச்சா இல்லை என்ன சொன்னீரோ அதுதான் நான் செய்துருக்கேன் உங்களை மீறி நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு உபமன்யூ சொன்னேன் நைஷா நியாய குருவத்தி அந்நேஷாமப்பி பைக்ஷே பைக்ஷே உபஜீவினாம் விர்த்தியுபரோதம் கரோஷி இத்தியம் வர்த்தமானோ லுப்தோ சீத்தீ இல்லையே எனக்கு தெரியாமல் நீ ஏதோ சாப்பிட்டுருக்க அதை மறைக்கிற மறைக்கப்படாது என்ன சாப்பிட்ற என்னங்கிறத என்னிடத்துல நீ சொல்லணும் உண்மையை சொல்லணும் மறைச்சு சொல்லக்கூடாது என்ன பண்ணுறேன் உண்மையை சொல்லுன்னார் சதேத்யுத்வா கா அரக்ஷது ரக்ஷித்வாச்ச புனருபாத் ஆகமிய உபாத்யாயஸ் அக்ரதஸ்தித்வா நமச்சக்கரே இல்லே நீங்கள் சொல்றது தான் நான் செய்கிறேன் நான் எதுவும் மறைக்கல அப்படின்னு சொன்னேன் சரின்னு விட்டுவிட்டேன் அப்படி கொஞ்ச நாள் ஆச்சு தமுபாத் ததாபி பீவானமே வஷ்டுவா புனருவாச்சா பிறகு அவருக்கு கோபம் வந்துட்டது அவர் கேட்டார் ஒரு நாள் வத்ச உபமன்யோ அகந்தே சர்வம் பைக் ஷிங்ஹாமி நச்சானச்சரசி பீவாநசி பிருஷம் கேனவர்த்திங் கல்பயசீதி நீ என்னன்னு உண்மையை சொல்ல மாட்டேங்கிற நீ உண்மையை சொன்னால் தான் உனக்கு நான் சொல்கிற வேலையினால உனக்கு புண்ணியம் கிடைக்கும் படிப்பு நின்னா வரும் என்ன பண்ணுறே சொல்லுன்னு போ ஏதாசாங் கவம் பயசா வத்திங் கல்பயா மீ தீ எதுவாக இருந்தாலும் உங்கள் இடத்துல சொல்லிட்டு சாப்பிடணும்னு சொன்னதுனால நான் வெளியில் எதுவுமே சாப்பிட்றதில்ல ஆனால் பசி எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஆகையினால நான் என்ன பண்ணுவேன் பசி ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு மாட்டினுடைய பாலை கறந்து குடிச்சுடுவேன் அப்படின்னு உப்பமண்ணு சொன்னேன் மாட்டை கறந்து குடிச்சுட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே வாத்தியார் தௌமியர் சொன்னார் தமுவாச்ச உபாத்திய நீத்தநியாயம் பய உபோக்தும் உபயோக்தும் பவத்தோ மையா நாபியனுஜாத்தி அப்படி சாப்பிடக்கூடாதுப்பா பால் முதல்ல கண்ணுக்குட்டிக்கு ஊட்டி பிறகு கறந்த பால் தான் சாப்பிடணும் நேரடியாக மடியிலிருந்து பால் அப்படியே கறந்து சாப்பிடக்கூடாது மேலும் என்னிடத்துல சொன்னாமல் நீ சாப்பிடக்கூடாது நான் நீ சௌக்கியமாக இருக்கணும் நீ பெரிய வித்வானாக வரணுங்கிறதுக்கானே நான் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி சொல்கிறேன் அப்போவும் என்னிடத்துல சொல்லாமல் சொல்லாமல் நீ சில காரியத்தை பண்ணுற அது தப்பாக போய்டுறது கண்ணுக்குட்டிக்கு ஊட்டாமல் பால் கறக்கப்படாதுன்னு சாஸ்திரம் கண்ணுக்குட்டிக்கு ஊட்டி பிறகுதான் நாம் சாப்பிடணும் ஆகினாலும் இனி பாலும் நீ சாப்பிடாதேன்னு சரின்னு டான் அப்பவும் தம் உபாத்யாய்பீமானமே வஷ்டா உவாச்சா அப்பவும் அவன் சோம்பல் ஜாஸ்தியாக இருக்கு அப்படி நாட்கள் போயின்ண்டே இருக்கு அவனுக்கு எடுத்து சொல்ல முடியல அப்படி நாள் போயிண்டே இருந்தது ஒரு மாடு அழிச்சுண்டு மேய்க்க போனவன் வரவே இல்லை சாயங்காலம் ஆயிட்டது பால் கறக்கிறதுக்கு மாடு வரலை இவருக்கு அக்னிஹோத்திரத்துக்கு நாழியாக இருக்குது மாடு வந்து பால் கறந்து அந்த பாலை வச்சு அக்னிஹோத்திரம் பண்ணணும் சாயங்காலம் ஆச்சு காணும் அத தஸ்மிக்சி சூரியே சஸ்தாச்சலாவலம்பினி உபாத்தியாய சிஷ்யா நபோச்சு அப்போது மற்ற மாணவர்களை கூப்பிட்ட உபமன் எங்கே நாழியாச்சு சூரியன் வேறு அஸ்தமிக்கிறான் காணமே எங்கன்னு கேட்டேன் அப்போது மற்ற மாணவர்கள் நயாத்தியுபு தேச்சு வனங்காரட்சிதமிதி தானாக உபாத்தியா தெரியலே காலம்பரம் ஆடுகளை அழிச்சுன்னு போனா இன்னும் வரல அப்படின்னு மற்ற குழந்தைகள் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிட்டுது மயா உபமன்யு சர்வ பிரதிஷித்த ச நியதம் குப்பட்சதி சிறந்த இப்போ அவர் சொன்னார் நீ ஆகாரங்கள்ல ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் எது இருந்தாலும் என்னிடத்துல சொல்லிட்டுதான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் நான் சொன்னதுனால கோபம் வந்துட்டு போல இருக்கு கோபிச்சென்று என்ன பண்ணான்னு தெரியலையே இன்னும் வரக்கானும் அல்லது உன்னும் சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லி பசியில் ஏதாவது மயங்கி விழுந்துட்டானா இங்கே போனான்னு தெரியல மாடும் திரும்பலையே அவனை போய் பார்க்கணும் நீங்கள் ரெண்டு பேர் கூட வாங்கணும் ரெண்டு சிஷ்யர்களை கூட அழைச்சிக்கொண்டு அப்படி மாடு வழக்கமாக மேய போகிற இடத்துக்கு போகிறாரு அங்கே போய் சத்தம் போட்டுடே போகிறார் தௌமியர் போ உபமன்யோ உபமன்யோ எங்கே இருக்கேன்னு சத்தம் போட்டு கேட்டுண்டே போகிற ச உபாத்யவசனம் ஷுப்ப பிரத்யுவாச்ச உச்சை அயமஸ்மி அப்படி நடு காட்டில் போய் ஒரு சத்தம் போட்ட உடனே இங்கே இருக்கேன்னு சத்தம்போட்ட இங்கப்பா இருக்கே அஸ்மின் கோபே பதித்தோகம் இமு பிரியுபாச்ச கதம் தமஸ்மின் கோபே பதிதய இங்க இருக்கே நீ அப்படின்னு நான் இந்த கிணத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு உபமன்யூ சொன்னேன் அடாடா எந்த கிணத்துல விழுந்தேன்னு வந்து பார்த்தால் பாழும் கிணறு உண்ணும் அந்த கிணத்தில் விழுந்திருக்கார் உபமன்னு ஏன்பா இதில் எப்படி விழுந்தே நீ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார் தௌமியர் ஏன் இதில் விழுந்தே நீ இருட்டுறதுக்கு முன்னாடி நாலு மணி ஆச்சுன்னு கிளம்ப வேண்டியதுதானே ஏன் இத்தனை நாள் இங்கே இருந்த எப்போ விழுந்த கிணத்துல யாரும் வரலையா இந்த பக்கம் அப்படின்னு அவர் கேட்டார் அப்போது அந்த உபமன்யும் இல்லை காலம்பறையை நான் இங்கே மேய்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன நடந்ததோ அதை சொல்கிறார் உபமன்யும் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்